நன்றிணை வழங்கும் இயற்கை நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் அது வழியில இன்னைக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக மக்கள் நிறைய போராடி சம்பாதிக்கக்கூடிய பெரும்பாலான பகுதியை வந்து ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் குழந்தை பருவத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாமா ஒரு குழந்தைய நம்ம எப்படி பராமரிச்சோம்னா அது வந்து பிற்காலத்துல நோய் இல்லாம இருக்கும் அப்படிங்கறதுக்காக குழந்தை பருவத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எப்படி எப்படி எல்லாம் அவங்க வாழ்க்கையை பராமரிச்சா பிரச்சனை இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கறது மாதிரி எனக்கு தோணுது அப்படி செய்யலாங்களா பேசலாமா ஆறாம செய்யலாம் அது நல்ல முறைதான் நீங்க கேக்குற கேள்வி நல்ல கேள்விதான் குழந்தை பருவத்துல இருந்து ஒருத்தனை தயார் பண்றது ரொம்ப எளிமையான காரியம் தான் அதுக்காக வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட பெற்றோர்களும் அத பத்தி முழு அறிவோட இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா பிரச்சனை வந்து நம்ம ஊர்ல வர்ற பிரச்சனை என்ன ஆகுதுன்னா குழந்தைகளை வந்து நல்ல விதமா எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கூல்ல சேர்த்தோன்னு நல்ல இதுல ஒழுக்கம் எல்லாம் கொண்டு போய் விடும் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு எல்லாம் செய்வாங்க எல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய தாய் தந்தையேட் பண்ணுங்க அப்ப வந்து நாம வந்து சரியான முறையில நடந்துகிட்டா தான் நம்ம அத கடைபிடிச்சிருந்தா தான் வந்து குழந்தை வந்து நீங்க எவ்ளோ நல்ல ஸ்கூல்ல கொண்டு போய்விட்டு எவ்வளவு நல்ல விதமா ட்ரைனப் பண்ணாலும் அந்த விஷயங்கள அந்த குழந்தை கடைப்பிடிக்க என்ன பண்ணுன்னா அந்த அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்த்துட்டேதான் இருக்கும் அப்ப குழந்தைக்கு வழிகாட்டியா இருக்கணும் கண்டிப்பா பெற்றோர்கள் முதல் வழிகாட்டியே இருக்க முடியும் அப்ப வந்து நீங்க வந்து கேட்ட கேள்வி சரியான கேள்விதான் அந்த குழந்தைகளை நல்ல விதமா குழந்தைல இருந்தே ட்ரைனப் பண்ண நல்லா தான் இருக்கும் அந்த குழந்தைகளை வந்து இது மாதிரி பெற்றோர்களும் அதுல ஆர்வம் எடுத்துக்கோணுன்றது தான் மிக முக்கியமான பாத்தீங்கன்னா சரிங்களா இப்ப குழந்தைங்களுக்கு உடம்பு தெரியல வச்சுங்க உடனே டாக்டர் போறான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க போட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு காய்ச்சிருந்தா சரியா வந்துருது தள்ளிபிடிச்சுன்னா சரியா வந்துருது அது உடனடி நிவாரணமா இருக்கும் போது பேரண்ட்ஸும் கொஞ்சம் ரிலீவ் ஆக முடியுது இல்லாட்டி அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வச்சுட்டு இருந்ததுன்னா அதை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது இல்லாம என்னங்க பண்ணலாம் காய்ச்சிட்டு கேள்வியே வந்து காய்ச்சல் ஊசி இந்த இது வந்து இப்போ பெருகி விஷயம் தான் நடைமுறையில் இருந்துட்டு இருக்க விஷயம் ஆமா எல்லாரும் வீட்லயும் அதை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஆமா ஆமாங்க காய்ச்சல் பற்றிய அந்த இந்த நோயை பற்றி அறிவு முதல்ல மக்கள் தெரிஞ்சு மக்களுக்கு வந்து நம்ம சின்னதுலேருந்தே வந்து இப்போ பள்ளிக்கூட புத்தகங்கள்லேருந்தே நம்ம பள்ளி வாழ்க்கையிலேருந்தே அதை கற்றுக் கொடுத்துட்டோம்னா எல்லாருமே வந்து அந்த நோயை பற்றி அறிவோடு இருப்பாங்க அப்போ நோயை தவிர்க்கறதுக்கான வழிமுறைகளை அவங்களே மேற்கொள்வாங்க நோயை தவிர்க்கிறதுக்கான வழிமுறை இப்போ ஒரு ஒரு ஒரு எடுத்துட்டா ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா ரெண்டு சின்ன சின்ன ரொம்ப எளிமையான விஷயங்களாக தான் இருக்கும் உணவு முறைகளை வந்து ஒழுங்கான உழவு முறைகள் இருக்காதுங்க குழந்தைகளுக்கு வந்து எதையும் சாப்பிடும் அவங்களோட அவங்களோட ஸ்டேஜ்ல வந்து எதையுமே இது அது என்னன்றது தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல எது கிடைச்சாலும் சாப்பிடுங்க நம்ம குடுக்கறது எது குடுத்தாலும் சாப்பிட்டு ஆமா அப்ப நாம என்ன செய்யணும்னா அந்த அந்த குழந்தை சாப்பிடற விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து நாமளும் முன்னுதாரணமா இருந்து அதை வந்து செயல்பாட்டுல காமிச்சா மட்டும்தான் குழந்தை வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையா வளரும் என்ன ஆகும்னா அந்த குழந்தை வந்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அத கேட்டுக்கிட்டு தான் சுதந்திரமான சுதந்திரமா செயல்படக்கூடிய காலம் வந்தோடனே அந்த இதுல இருந்து பிறந்து போயிருவாங்க ஏன்னா அவனுக்கு சுதந்திரமா தானே எது வேணாலும் வாங்கி சாப்பிடலான்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த பையனோ பொண்ணோ என்ன பண்ணுவாங்க உடனே அவங்க ஆமா அவங்களோட கலீக்ஸ் இருக்காங்க அவங்களோட ஃபேவர் குரூப்ல இருந்து என்ன இது பண்றாங்களோ அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையா நீங்க எவ்வளவுதான் கட்டுப்பாடோட கொண்டு வந்து இது பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட எல்லையில போய் அவங்க அப்படியே ஷிஃப்டா அதை அப்படியே மாறிடுவாங்க அது அதுக்கு மாறிடுவாங்க எ எல்லுருண்டியும் நம்ம வீட்டுல செஞ்ச பச்சன்கள் முறுக்கு ஒரு பண்டி ஒரு முறுக்கு சுட்டு வச்சீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு எல்லாம் எந்த கெடுதலும் இல்லாம எந்த இது வராம இருக்கு நம்ம வீட்டுல சுட்ட முறுக்கு வழிகாட்டியா இருந்து உதாரணத்துக்கு சொன்ன நிறைய நம்ம வீட்டுல சாப்பிட்டோம்னா குழந்தைங்க அதே பழக்கத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆமாங்க நீங்க இப்ப வந்து நம்ம கடையில போய் ஒரு நீங்க கடையில போய் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அந்த பொருளோட விலையும் நீங்க அதையே வீட்டுல தயார் பண்ணீங்கனால வரக்கூடிய ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப எளிமையா நீங்க ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்குள்ள செய்யறது வந்து நீங்க வந்து இரண்டு மடங்கு மூணு மடங்கு விலை குடுத்தா வாங்க வேண்டியது இருக்கு வெளியில் போன ஏன்னா அவங்க வந்து தயாரிப்பு செலவு அவங்களுக்கான ஆள் கூலி அவங்களோட கடை வாடகை இந்த அவங்க வந்து மக்கள் சோம்பேறித்தனம் நம்ம செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் சாப்பிடுறோம் அதுதான உண்மை மீண்டும் அடுத்த இயற்கை சந்திப்போம் நன்றி